வணக்கம் 4, மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் பொதிர்வு குவியலுக்காக நானுங்கள் அணு நேற்றைய கேள்விக்கான பதில்கள் இதோ ஒன்று பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை நர்த்தகி நடராஜ் இரண்டு பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் பால கங்காதர திலகர் மூன்று இந்திய மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூத்தி இனி இன்றுக்கான கேள்விகள் இதோ ஒன்று இந்தியாவின் கடைசி முகலாய மன்னரான இரண்டாம் பகதூர் ஷா என்று அழைக்கப்படும் பகதூர் ஷா சாஃபர் எந்த நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டார் இரண்டு சுங்கம் தவிர்த்து சோழன் என்று அழைக்கப்படும் சோழ மன்னன் யார் மூன்று நகர்பாலிகா சட்டத்தில் எத்தனை வகையான அமைப்புகள் உள்ளன இதற்கான பதில்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்